அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற திட்டத்தின் மூலம் செயல்நலத்தின் கீழ் வினை செயல்வகை என்ற அதிகாரத்திலுள்ள குரட்பாக்களுக்கு ஓரளவு பொருள் ஆராய்ந்து அறிந்து தெரிந்து நிறைவு செய்திருக்கிறோம் வினை இமை வினைத்திற்பம் வினை செயல் வகை ஆகிய அதிகாரங்களை வரிசையாக ஆராய்ந்து அறிந்தோம் செயல் பழிபாபங்களுக்கு இட்டு செல்லாத தனக்கும் சமூகத்திற்கும் நலம் பயக்கின்ற தூய செயலாக இருக்க வேண்டும் செயலை திட்டமிட்டால் மட்டும் போதாது அதனை செயல்படுத்தி இலக்கை அடைவதற்குரிய உள்ள உறுதி வினை வேண்டும் என்றும் பார்த்தோம் அடுத்து செயலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை இந்த வினை செயல் வகை அதிகாரத்தில் திருவள்ளுவர் உபதேசித்து அருளினார் இனி இவ் அதிகாரத்தின் குரட்பாக்களின் சாரத்தை பார்க்கலாம் முதல் குரட்பா சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது வினை செய்வதற்கு முன்பு நன்கு ஆலோசனை செய்வதின் எல்லை என்பது அச்செயலை செய்ய துணிவை பெறுதலாகும் அவ்வாறு செய்ய துணிந்த காரியத்தை செய்யாமல் காலம் தாழ்த்தி நிறுத்தி வைப்பது குற்றமாகும் அது தீமையை தரும் ஆலோசித்து துணிந்த செயலை செய்யாமல் காலம் தாழ்த்துவது குற்றமாகும் என்பது இந்த முதல் குரட்பாவில் நன்கு உணர்த்தப்பட்டது இரண்டாவது குரட்பா தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய செயல்களை காலம் தாழ்த்தி செய்ய வேண்டும் காலம் தாழ்த்தாது செய்ய வேண்டிய செயல்களை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் எவ்வினையை எப்பொழுது ஆற்ற வேண்டும் என அறிந்து செயல்பட வேண்டும் முதல் குரட்பா இரண்டாவது குரட்பா இவ்விரண்டிலும் செய்யும் செயலின் திறன் உபதேசித் அருளப்பட்டது மூன்றாவது குரட்பா ஒல்லும் வாய்ல்லாம் இணை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் செயலை செய்யும் போது செய்யமுடிகின்ற இடத்தில் எல்லாம் செய்து முடிப்பது நன்மை தருவதாகும் அவ்வாறு செய்ய இயலாத இடத்து அச்செயலை சாம பேத தானம் என்னும் மூன்றில் ஏதாவது ஒரு வெற்றி தரக்கூடிய வழிமுறையை அதாவது உபாயத்தை எடுத்துக்கொண்டு செயல் புரிய வேண்டும் வலியான் ஒப்பான் மெலியான் என மூன்று வகை நிலைகளுள் வலியாரின் அதாவது வலிமையுடையவரின் சிறப்பு உணர்த்தப்பட்டது நான்காவது குரட்பா வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையும் கால் தீ எச்சம் போல தெரும் தொடங்கப்பட்ட செயலும் அழிக்கத் தொடங்கிய பகையும் இரண்டையும் முடிக்காமல் அதாவது நிறைவு செய்யாமல் குறையாக வைத்துவிட்டோமேயானால் அது எப்படியாகும் என்றால் முழுவதும் அணைக்காமல் விட்டுவிட்ட சிறு நெருப்பைப் போல ஆகிவிடும் சிறு நெருப்பு வளர்ந்து எல்லாவற்றையும் அழிப்பதைப் போல அப்படி பகைவரையும் மிச்சம் வைத்தால் அது மீண்டும் வளர்ந்து நம்மை அழித்துவிடும் என்ற கருத்து இங்கே உணர்த்தப்பட்டிருக்கிறது இந்த குரட்பாவில் வலிமை மிக்கவன் எவ்வாறு செயல் வேண்டும் என்பதை நன்கு அருளி செய்திருக்கிறார் ஐந்தாவது குரட்பா பொருள் கருவி காலம் வினை இடநொடு ஐந்தும் இருள்தீர எண்ணி செயல் ஒரு செயலை செய்யும் முன்பு அதற்கான பொருள் அதை செய்வதற்கான கருவி அதாவது சாதனங்கள் அதை செய்ய தகுந்த காலம் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் அந்த செய்ய வேண்டிய தொழில் தகுந்த இடம் ஆகிய இந்த ஐந்தினையும் சந்தேகமில்லாமல் நன்கு ஆலோசித்து செயலை தொடங்கி அதை நிறைவு பெறும் வரையில் செயலாற்றிக் கொண்டிருக்க வேண்டும் நாளை தொடர்ந்து மேலும் இதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி